اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من لازم الاستغفار جعله الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا படைத்து பரிபாலித்து பாதுகாக்கூடிய அல்லாஹு அலாவுக்கே சொந்தமானதாகும் என்ற கர்ணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சகோதரர்களே அல்லாஹின் நல்லே அல்லாஹூ தாலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளை சகோதரர்களே அல்லாஹின் நல்லே மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறி மாறி வந்து போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் வாழக்கூடிய இந்த உலக கால வாழ்க்கையில் சில கட்டங்கள் சந்தோஷத்துக்குரியதாக இருக்குது சில கட்டங்கள் கவலைக்குரியதாக இருக்குது சில கட்டங்கள் செழிப்பான நிலைமையாக இருக்குது சில கட்டங்கள் நெருக்கடியான நிலைமையாக இருக்குது இப்படி எங்களோட இரவும் பகலும் எங்களோட காலையும் மாலையும் நிலைமைகள் மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கிற சகோதரர்களே பெரியவர்களே தெளிவாக விளங்கிக் வேண்டிய விஷயம் இந்த நிலைமைகளை கொண்டு வருவது அல்லாஹு என்னென்ன எல்லோருக்கும் என்ன விருப்பம் வேண்டாம் எப்பயுமே எல்லா காலத்திலேயும் மவுத்து வரைக்கும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு பிரச்சினை வரக்கூடாது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகள் வரக்கூடாது எல்லா காலத்திலையும் நல்ல செழிப்பாக இருக்கோம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கோம் எல்லா காலத்திலையும் கண்ணியமாக இருக்கோம் வெறும் நல்ல நிலைமைகளை மட்டும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் விரும்புகிறார் மனிதனுடைய இயல்பு தான் அது மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹின் நல்ல அல்லாவுடைய அமைப்பு அப்படி இல்லை அல்லாஹுடைய அமைப்பு நிலைமைகளை மாற்றி கொண்டிருக்கிறார் ஏன் நிலைமைகளை மாற்றுறான் என்றா மனிதன் விளங்கிக் கொள்ளணும் உணரணும் நிலைமைகள் எங்கட கையில இல்ல எங்கட கெட்டித்தனத்தில் எங்கட பணத்துல எங்கட திறமையில இல்ல இந்த நிலைமைகள் யாரோ ஒருவரின் மூலம் வந்து போய் கொண்டிருக்கிறதே என்பத விளங்குபடுத்துறதுக்குத்தான் நிலைமைகளை மாத்திக் கொண்டிருக்கிறாங்க எல்லா எல்லோருடைய நிலைமையும் பொதுவாக ஒரே நிலைமையா இருந்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்களோட திறமையை கலைக்க ஆரம்பிப்பாங்க அவங்க அவங்களோட கெட்டித்தளத்தை கதைச்சு கொண்டிருப்பாங்க கொஞ்சம் நெருக்கடி வரக்கூட தொல்லாதவரும் தொலை ஆரம்பிக்கிறார் சிலவங்களை பள்ளிக்கு வாங்க தொருங்க சொல்லி வரையில் திதீரென்று மனைவி மௌத்தாவினத்தோட அண்டையிலிருந்து தொலைகை ஸ்டார்ட் பண்றார் பிள்ளை ஒன்று மௌத்தாவினத்தோட அண்டையிலிருந்து தொலையை ஆரம்பிக்கிறார் சில கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்தவர் ஒரு மா நிலைமை அல்லாவின் கவனத்தை அல்லாவின் பக்கம் திருப்புறத்துக்கு தான் சில நிலைமைகளை உருவாக்குற இப்படி நிலைமைகள் வந்தும் ஒத்தர் அல்லாவை விளங்க இல்லை என்ற அப்படி மாசமான நிலைமை வரக்குள்ள இன்னும் பாவத்தில் ஈடுபட்டாரேடா ஒரு நெருக்கடி கஷ்டம் வந்தா நல்லா டோப் அடிக்கிறது ஏண்டா அவருக்கு அதெல்லாம் மறந்து போவா எவ்வளவு நாளைக்குதான் மறக்க போகுது இவர் அடிச்சாரேண்டா அந்த அந்த மயக்கத்தன்மை எவ்வளவு நேரத்துக்கு இருக்குமோ அது வரைக்கும் வராது அது ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டு தூக்கிட்டாரேண்டா அந்த மயக்கம் இருக்க காட்டி அவருடைய தூக்கத்தில் இருப்பார் மயக்கம் தெரிஞ்சதோட சிரும்ப நினைவு வந்துடும் குடிக்கிறார் மது அந்தோட திருமண என்னவர் நாளைக்கு அடிச்சு கொண்டிருக்கிறது மௌத்த வரைக்கும் அப்படியே குடிச்சு காலத்தை கழிக்கிறதா அதல்ல சொலுசன் இதல்ல தீர்வு மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அடியானண்டாக்கிறவன் அல்ல உருவாக்கினவன் அல்ல உறுப்புகளை கொடுத்தவன் அல்ல உயிர கொடுத்தவன் அல்ல உன்னை உடுக்க கொடுத்தது அல்ல இது நான் தான் செய்தேன் என்று உலகத்துல எவனும் சொல்ல இல்ல மேலானவர்களை வேண்டிய ஒரு அந்நிய சகோதரத்தை ஏட கருத்து கேட்கமான கேள்வி யாராவது உலகத்துல சொன்னாங்களா நான் வானத்துக்கு சொந்தக்காரன் நான் பூமிக்கு சொந்தக்காரன் நான் இரவு பகல மாத்திரவன் நான் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கவலைய தாரது நான் உங்களே உண்டாக்கினது நான் என்று அல்லா சொல்றானே புறான் இல்ல ஒலகது ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فألقنا المضغة إلهاما فكذبنا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين ثم إنكم بعد ذلك لَمَيِّتُونَ வரிசையாக கட்டம் கட்டமாக மனிதனை உண்டாக்கிற முறையை அல்லப்புறாலும் என்ன கருத்து இத ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ஆயத்த பாடமாக்கும் இதை டிரான்ஸ்லேஷனை அது சிங்களத்துல இங்கிலீஷ்ல தமிழ்ல இந்த கருத்தை நல்லா விளங்கிக்கொள்வோம் ஒவ்வொரு நான் முஸ்லீமோட பேச சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல இதை ஓடி காட்டி விளங்கப்படுத்துவோம் பயப்படாம பேசேன் ஒத்தனும் மறுக்க மாட்டாங்க அவனுக்கு இந்த செய்தி வாழ்க்கையில முதலாவது காலுக்கு கேட்கிற செய்தியா தான் இருக்கு நான் எத்தனையோ பேரோட இந்த ஆயத்துக்களை ஓதி காட்டிருக்கிறேன் அவங்க எல்லாம் சொன்ன கருத்து இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பேச்சு இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை அவங்கள்ட நிறைய புத்திமதிகள் விளக்கங்கள் பயான்கள் அவங்களோட பயன்கள் நடக்குதே எத்தனையோ அவங்களோட வணக்கத்தலங்களுக்கு போறா இப்படி பேச்சு அவங்க வாழ்க்கையிலே கேட்டிருக்க மாட்டாங்க ஏனென்றா அவங்கடையில இல்ல தெளிவாவே சொல்ல போனான் அப்ப அல்ல எங்களுக்கு ஒரு ஆண்ல தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கிறான் நாங்க விலங்க இல்லையே கவலையான விஷயம் அதுதானே ஒரு நாங்க விலங்க இல்லையே மேலான சோதரர்களே நாங்க எங்கள்ட்ட மக்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க முயற்சி மாதிரி நான் என்ற சொந்த கருத்து என்ன ஒவ்வொரு மஸ்திமே நாம் மிச்சம் எாக்கள் முக்கியாசியோடய உள்ள பள்ளிவாசல்கள் பாடம் நடக்கும் அந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி லட்சம் ஆயத்துகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஆயத்து மிச்ச நேரம் எடுத்தா யாரும் ஈக்க மாட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆறாவது இல்லையண்டா கிழமைக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தகுதியான ஒரு ஆலிமை வெற்றி எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இந்த புராண நாங்க எல்லாரும் விளங்க ஆரம்பிச்சோம் என்ற எங்களுக்கே புதினமா இருக்கு இப்படி எல்லாம் குரான சொல்லப்பட்டீங்க அந்த வேலை செய்ய இல்லை நாங்க அவங்க எங்கள்ட்ட கேட்டா சொல்றதுக்கும் தெரியாது அவங்க பார்த்து படிச்சு புராண பார்த்து தரிசு டிரான்ஸ்லேஷனை பார்த்து அதை பார்த்து அவங்க சில கருத்துக்களை எங்களுக்கு புதினமா இருக்கு நாங்க யோசிக்கிறோம் இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா ஒரு ஆள்ல இருக்குதா அதிகல இருக்குதா இது யோசிக்கிற நிலைமையில எங்கட நிலைமை இருக்கு மேலான கண்ணியமான சொல்ல கவலையான விஷயம் இது இது யோசிக்க வேண்டிய விஷயம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப இந்த ஆயத்திருக்கிறேன் இது ரொம்ப ஆச்சரியமான ஆயர் அதுல சொல்ல இந்த மனிதனை நாங்க மண்ணால தான் தயாரிச்சோம் எங்களோட மூல பொருள் எடுத்தா நாங்க சாப்பிடுறது அவ்வளவு சாப்பாடுகளும் மண்ணால தான் உண்டாகும் மண்ணில இருந்து தான் உற்பத்தி ஆகுது அது பழங்களா புரூட்ஸா இருந்தாலும் சரி மரக்கரைகள் வெஜிடபிளா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அவ்வளவும் உற்பத்தி ஆகுது மண்ணில் இருக்கு இது உற்பத்தி ஆகிறதுக்கு தண்ணி தேவை ஒரு ஆள் சொான் மேகத்திலிருந்து தண்ணி இறக்கிறது நாங்கெல்லாம் நீங்க இல்லையா கேட்கிற நீங்க குடிக்கிற தண்ணியை பத்தி யோசிக்கலையாடி கேட்கிறார் ஒரு ஆள்ல கேட்கிற அப்புறம் நீங்க குடிக்கிற தண்ணியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க இல்லையா இந்த தண்ணி எப்படி வந்து யோசிக்கிறான் மரக்கரை ஏதோ உற்பத்தியாகுது என்று நீங்க யோசிக்க இல்லையா சிந்திக்க இல்லையா எல்லாத்தையும் சிந்திக்கிற நீங்க எல்லாத்தையும் யோசிக்கிற நீங்க ஏன் இதை பத்தி யோசிக்க இல்லை இன்சானு யோசிக்க அது போச்சி ஆயிருக்கையிலும் பண்டகாவது கத்திரிக்கா வயிற்று உண்டாயிடுச்சு இதை உருவாக்கினவன் யார் இதுக்கு தேச கொடுத்தவன் யார் இதுக்கு என்ன ஒரு தனி வாசத்தை கொடுத்தது யார் இதுக்கு என்ன ஒரு தனி பொணத்தை கொடுத்தது யார் இதுக்கு ஒரு தனி மனத்தை கொடுத்தது யார் ஒவ்வொரு மரக்கரையில வாசம் வித்தியாசம் ஒவ்வொரு புருட்டுடைய வாசம் வித்தியாசம் பழங்களுடைய கரைச்சி ஊற்ற இல்லை எது இனிப்பாயிருக்கோ அது சீனியை தர கரைச்சி ஊற்ற இல்லை எது நீளம் நீல டைய போட்டு கலந்து ஊற்ற இல்லை ஒரே தண்ணி கடலோர் சைக்கிற தமிழி மரம் அல்லது தேங்காய் எங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்க போல கேள்வி கேட்கிற காலம் இப்ப அல்லா நான் உறுதியா சொல்றேன் அல்லாஹு உருவாக்கி தந்திருக்கிறான் கையில இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க மதகுருமாரும் கேட்கிறாங்க எல்லாரும் பொதுமக்களும் கேட்கிறாங்க கேள்விகள் கேட்கிறாங்க எங்களுக்கு பதில் சொல்லுகளை தெரியாதே எப்படி கிடைக்கும் கவலையான விஷயம் இல்லையா இது ஹசரத் மாறி போங்க எல்லா ஹசரத்துமாருக்கும் சிகலம் பேசிக்கொள்ளவும் தெரியாது அவங்கள்ட்ட பொதுமக்கள் நல்ல பேசக்கூடிய ஆற்றல் உள்ள கண்ணியமான சகோதரர்களே இந்த விஷயங்களுக்கு டைம் ஒதுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்ற மௌத்துக்கு முந்தி குறைஞ்சது என்னையால் அல்ல ஒருத்தருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும் நான் ஒத்தாயத்துக்கு அந்த பாக்கியத்தை நான் அடையணும் என்ன ஒருவருக்கு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க பத்து பதினஞ்சு இருபது வருஷமே வேலை செய்யறாங்க டிரைவரா இருக்கிறாங்க எங்க வீட்டுல சர்வண்டா இருக்கிறார்கள் நாங்க யோசிக்கிறோம் மேலான கண்ணியமான சகோதரர்கள் அன்றைக்கு ஒரு சகோதரர் களிமா சொன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து பதினஞ்சு வருஷம் டிரைவராயிருந்தவர் அப்ப அவர் சொல்றார் நான் நினைச்சேன் இஸ்லாத்துக்கு எல்லாம் எங்களுக்கு போவே இல்லவா இருக்கும் எனக்கு தான் நீண்ட காலமா ஆசையா இருந்துச்சு ஹாஜியார் கிட்ட நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் இவ்வளவு காலமா எனக்கு இஸ்லாத்துக்கு இஸ்லாம் ஆசையா இருந்துச்சு ஆனா எனக்கு அவரை ஒன்றுமே சொல்ல இல்லை அதனால நான் நினைச்சேன் எல்லாம் சேர்க்க மாட்டாங்களா இருக்கும் அதனாலதான் சொல்றாங்க இல்லை என்று தான் மக்கள் அப்படி விளங்கிக்கிறாங்க பாவம் உள்ளங்கள் ஆசை இருக்கு உள்ளங்கள் எத்தனையோ கேள்விகள் துடிச்சு கொண்டிருக்கி எத்தனையோ தெளிவுகள் ஏற்பாடுகள் இல்லை மேலான கண்ணியமான சகோதரர்களே அப்ப இந்த ஆயத்துக்களை கொஞ்சம் நாங்க பார்த்தோம் அல்ல எந்த அளவு சொல்றான் நீங்க வானத்திலிருந்து தண்ணிய இறக்கிறது நீங்களா நாங்களா என்று கேட்கிற அதோட சொல்ற நினைச்ச வேண்டாம் உப்பு தண்ணி ஆக்குவோம் என்ற மல தண்ணி மலத்தண்ணி உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்துக்கு சுகத்துக்கு காரணம் நிறைய ஷிஃபா இருக்குற மலை தண்ணியில எத்தனையோ நோக்கி மருந்து மல தண்ணி அப்ப அல்லா வானத்தில இருந்து விழுந்தா எப்படி இருக்கு தலையில விழுந்தா மௌத்தா பேட்டுவன மேகத்தில இருந்து சில நேரம் மல்துளிகள் கொஞ்சம் பெருசா விழுந்தா மேல பட்டா நோவுது ஐ கட்டிகள் வந்து மேல விழுந்தா நோவுது அல்ல அவ்வளவு தூரத்துல இருந்து பசங்க கீழ வந்து விழக்கூடிய நேரத்தில் யார்ட மேலப்பட்டாலும் நோவாத மாதிரி அழகான முறையில் அல்லா இறக்கிறார் விளங்குறே எல்லாருக்கும் விளங்குற பார்க்க இழு உண்டாவது எல்லாருக்கும் விளங்குது எல்லாரும் அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட பத்தி யோசிக்க இல்லையா இத மாதிரி விஷயங்கள் சொல்றேன் ஏராளமா இருக்கு மேலான சகோதரர்களே அப்ப இப்ப உள்ள கால நிலைமை மக்கள் எல்லாம் கடப்பாகி இருக்கிறாங்க வாழ்க்கையில நிம்மதி இழந்திருக்கிறாங்க பொண்டாட்டியாலே நிம்மதி இல்ல பிள்ளைகளாலே நிம்மதி இல்ல தொழில் யாவரத்தாலே நிம்மதி இல்ல கூட்டாளிமார்கள் நண்பர்களாலே நிம்மதி இல்ல குடும்பங்களாலே நிம்மதி இல்ல மக்களிட உள்ளங்கள் அப்படிதான் இருக்கு போட்டி பொறாம வஞ்சகம் உள்ளங்கள் கட்டடு பிடிச்சிருக்கி சிரிக்கிறாங்க வாயால உள்ளத்துல வெறுப்பு இருக்கு உள்ளத்துல கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு அந்த அண்டைக்கு ஒரு திரீவில் எழுதி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மட்டும்தானா உள்ளத்தால சிரிக்குது சின்ன பிள்ளைய குழந்தைகள் அது உள்ளத்தால திரிக்குது மக்கள் உள்ளத்தால சிரிக்கொண்டிருக்கிறார் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாமின் நல்லவர்களே உலக மக்களுக்கு முழு மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றுதான் ஹிதாய ஹிதாயத்து கிடைச்சா மனிதன் நிம்மதியா வாழுவான் வாழ்க்கையில நிம்மதிக்கு தேவையே ஹிதாயத்து தான் ஹிதாயத்து இல்லாம இந்த உள்ள வெளிச்சமாவாம ஒருவன்ட்ட எவ்வளவு தள்ளி இருந்தாலும் இன்றைக்கு எவ்வளவு எத்தனை நாடுகள்ல சூசைட் பண்ணி கொடுறாங்க ரூம் புக் பண்ணி போயிட்டு பாயிராங்க எவ்வளவு மாத்தமானதுல பாவிச்சு சாவுறாங்க எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல போயிட்டு பார்த்தா விளங்குது நிம்மதி இல்லை பொண்டாட்டியால நிம்மதி இல்ல பிள்ளைகளால நிம்மதி இல்லை எவ்வளவு ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க மனிதன் யோசிக்கிறாங்க நிம்மதிக்கே தான் பாவிக்கிறேன் அதால நிம்மதி கிடைக்குமாவே தான் தவிர அப்ப நிம்மதி எங்க இருக்கு இந்த மக்களுக்கு நாங்க சொல்லணுமா இல்லையா இந்த இஸ்லாசில தான் இருக்கு இந்த களிமால தான் இருக்கு நம்பியுடைய வாழ்க்கை வழிமுறைகள்ல இருக்கு இது ஒரு அமானதம் இல்லையா எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று இது முழு மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒன் நாங்க எங்களுக்கு நாங்க இதற்கு சொல்லாம இருக்கிறது எங்களோட எங்களுக்கு எல்லாருக்கும் பயான் பண்ண ஏலாட்டி பிரச்சனை இல்லை பயான் பண்ணணும் என்று கட்டாயம் இல்லை எங்கட குணத்தை காட்டினாலே போதும் மேலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லீமும் பீரங்கி பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறாங்க பேச்சினா அந்த மாதிரி பேச்சு அது சும்மா காதுக்கு கேட்க காட்டின்னு நல்லா இருக்கு ரசிச்சு கொண்டிருப்பாங்க அதோட அது முடிஞ்சு அது உள்ளத்துக்கு போயிட்டு படாது கல்புக்கு படாது அது இந்த மியூசிக் கேக்கிற மாதிரி பாட்டு கேட்கற மாதிரி சில பயான்கள் பேச்சுக்கள் உள்ளத்துல எந்த எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்காத அதனால அஹ்லாக் இருக்கிறேன் இது ஒத்தராலையும் இல்லாம கேலா புகுதானத்துக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் யாரையும் விசுவாசா அல்லது இந்த அந்த பவுண்டேஷன் இந்த பவுண்டேஷன் எல்லாத்தையும் இழுத்து மூடினாலும் இஸ்லாத்துக்கு வாரத்தை யாரால நிப்பாட்டேயலும் ஒரு புள்ளையால நிப்பாட்டேலா உலகத்துட எந்த சக்திகளாலே நிப்பாட்டேயலா பேர் மாத்தித்தான் ஆகணும் என்று மார்க்க அது ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய அமைப்புல கட்டாயம் இல்ல நல்ல கருத்துள்ள பேர் வேந்திய பாசையில வைக்க தயாவத்தி ஏதா ரஹிமா என்றதுதான் கருத்து சந்திராவத்தி ஏண்டா சந்திராவத்தி ஏதா கமருசா சூர்யாவத்தி ஏதா ஷம்சுசா என்னை விட சிங்கள மாஷாவில் நல்ல படித்த மக்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு கருத்து பேர்ந்த கருத்தை பார்த்தா அது அரபு இளைக்கிற கருத்து தான் அரபு வார்த்தை இளைக்கிறத அவன் வச்சிக்கிறாங்க அலஹப்பன் என்று தமிழ் மக்கள் வச்சிக்கிறாங்க அபுல் ஹசன் அலகன் என்று வச்சிக்கிறாங்க அதை நாங்கள் தமிழுக்கு எடுத்த அரபுக்கு எடுத்த ஹசன் அலகானவன் அலகன் என்று வெச்சிக்கிறான் இப்படி எல்லாம் அப்படிதான் இருக்கு சிறுக்குடிய வார்த்தை உள்ளதா இருந்தால் மட்டுந்தான் அதை யோசிக்கணும் அவரே சொல்லி கலி முஸ்லிம் கேலிக்கு களிமா சொன்னவனே அல்லாஹால போதுமானவன் சொல்கிறதுக்கு அனுப்பிடுவான் அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்களே எல்லா வாசலையும் மூடேலும் எங்கட நல்ல குணத்தால எங்கட நல்ல குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வார வாசலை எந்த சக்திகளாலும் அதை யாராலே மூடையல சகாபாக்களிட குணத்தை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சகாபாக்கள் மக்கா மக்கா மதீனா விட மக்கா மதீனா விட சிறந்த இடமும் நீக்கிதா உலகத்திலே இல்லை மக்கால ஒரு சு சொன்ன ஒரு ம்ரை ஒரு சதக்காடுத்த நன்ம கிடை உலகத்துல முதலாவது படைக்கப்பட்ட இடம் உம்மு ஊறுகள் கிராமங்களுடைய உம்மா உம்முட தாய் மக்கா முதலாவது மஸித் மக்கள் அல்லா வணங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் மத்தி காபா முழு துணியோட சரி சென்டர்ல அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்நிய சகோதரர் கேட்கிறாங்க நாங்களும் கல்லை வணங்குறோம் நீங்களும் கல்லத்தானே வணங்குறீங்க காபத்துள்ள சுத்தி வர கல்லு தானே இருக்கீங்க கரு அவர் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு போய் அவ்வளவு கல்லை இந்த கல்லும் அப்படி சொல்லும் என்ன பதில் நாங்க சொல்றோம் கல்லை வணங்க இல்ல ஹஜர் லட்ச வணங்கவும் உடச்சி தரமட்டமாக்கினாலும் நாங்க காபத்துள்ளாவை தான் முன் நோக்குவோம் அந்த இடத்தை தான் முன்னோக்கம் திசை தான் நோக்கம் அந்த அந்த டிரக்ஷன் தான் நோக்கமே எங்களுக்கு காபா நோக்கம் இல்லை அந்த கல்லுகள் நோக்கம் இல்லை ஏன்டா ஆரம்பத்தில் இஸ்லாத்துல தொழுக கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால கிட்டத்தட்ட பதினாறு மாசம் தொழுகது பக்கம் அல் மசிது கூடியதான் முன்னோக்கி தொழுகாங்க ஆனா ரசூல்லாவுக்கு ஆசையா இருந்துச்சு அதுக்கு பதிலா இந்த காபத்துல அல்லாஹ் முன்னோக்கி தொலை சொல்லுவானா என்று எதிர்பார்ப்பாங்க ஆசை அதோட அல்லா புராணத்தை அதை முன்னோக்கி தொழுங்க என்று ஆயத்தால் தான் இணக்கினார் அதனால்தான் மதியினால் ஒரு பள்ளிவாசல் இருக்கி போனவங்களுக்கு தெரியும் இரண்டு பள்ளிவாசல் ஒரே தொழுகையில ஒரு தொழுகையில மசிது அதையும் முன்னோக்கி தொழுதாங்க ஆயத்தரங்கினோட செய்தி இவருக்கு கிடைச்சி உடனே முறையாக திரும்பி காபுத்துல்லாவின் பக்கம் தொழுதாங்க ஒரு தொழுகையில ரெண்டு கிபிலாவை முன்னோக்கினதுனாலதான் அந்த பள்ளிவாசலுக்கு ரெண்டு கிபிலாவுடைய பள்ளி வாசல் இறங்கின கிடைச்சிச்சு அமல் நாங்க என்ன சொன்னி பார்ப்போம் பிந்தி பார்ப்போம் புறகி பார்ப்போம் என்றோம் சகாபாக்கள் அப்படி இல்லை சொன்னா உடனே சமையான காதுக்கு செய்தி விழுந்தா செய்ங்க செய்ய வாண வேண்டா உடனே விடுவாங்க அதுக்கு காரணம் ஈமான் ஈமான் உறுதியா இருந்துச்சு அல்ல அரசுற சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஈமான் தேவை ஈமான் வட்டியை இவர் வட்டிலேயே தான் இப்ப ஹஜிக்கு போயிட்டு வந்து வட்டியில தான் இப்ப எத்தனை ஹாஜியார் மாத நிலம் அப்படி இருக்கு கவலைக்குரிய விஷயம் எவ்வளவு கவலையான விஷயம் இன்னும் தினால இன்னும் நைட் கிளப்ல இன்னும் வட்டியில இன்னும் எவ்வளவு அநியாயம் மோசடியில பொய் பொறட்டல ஏமாத்தில அல்லா பாதுகாப்பும் மேலான சகோதரர்களே பெரியவர்களே வட்டி முக்கியமான விஷயம் சொல்றேன் நாசமாக்கிய அது வட்டிக்கு கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி வட்டிக்கு கொடுத்து எடுத்து திண்டாலும் சரி வட்டிக்கு எடுத்து திண்டாலும் சரி எந்த அமைப்புல இருந்தாலும் யாரு வட்டிய சாப்பிட்டு கொண்டு நல்ல ஹராம் என்று தெரியும் பெரிய பாவம் என்று தெரியும் அல்லாக்கு மிக வெறுப்பான பாவம் என்று தெரிஞ்சு அந்த வட்டி தொடர்பிலேயே ஒருத்தர் இருப்பாரா இருந்தா அல்லா சொல்றான் அதே நிலைமையில மௌத்தாவினா அவர் கபருல இந்த எலும்புக்குள்ள எப்படி தெரியுமா எழும்புவார் அவனை அலங்கோலம் அவனும் பயந்தவனாக அவனை பார்க்கிறவங்களும் பயம் அவனுக்கும் பயம் பார்க்கறதுக்கு அலங்கூலமான தோற்றம் அத மாதிரிதான் கபூர்ல இருந்து எலும்புவாங்க சொல்றான் ஏன்னா அவங்களோட கருத்து யாவரும் பற்றி எல்லாம் உண்டுதானே அல்லா பாதுகாக்கணும் அதனால இந்த நிலைமையில மேலான சோழர்களே இங்கேயும் சமாளிச்சு உதவிக்கு நாலு பேர் நீக்கிறாங்க அங்கதான் நீக்கிறாங்க எவ்வளவு வரப்போறாங்க கொண்டாட்டி வருவாவா புள்ளையல் வருவாங்களா நான தம்பி தாத்தா தங்கச்சி வருவாங்களா கூட்டாளிமார்கள் நண்பர்கள் கபருக்கு வருவாங்களா அடக்கிட்டு திரும்பி போவாங்க வேலையா பார்ப்பாங்க அவங்கள போயிட்டு எந்த பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹராம் செஞ்சு ஏமாத்தி மோசடி செஞ்சு வட்டிக்கு எடுத்து குடுத்து சம்பாதிக்கிறோமோ இந்த பொண்டாட்டி எங்களுக்கு ஆக்கிரத்துல இதே கிடைக்குமா அல்லா கிட்ட சொல்லி தப்பே யாருல நான் சம்பாதிச்சேன் தான் வட்டி எடுத்தம் குடுத்தன்தான் ஆனா இது பொண்டாட்டி புள்ள குட்டிக்குத்தான் என்று சொல்லி அவங்க வந்து யாருலா ஓ யாழ்ல இவங்க எல்லாம் இவர் வந்து எங்கடவரு இவர் எங்களுக்குத்தான் கஷ்டப்பட்டாரு அதனால இவரை மன்னிச்சு அனுப்பு சொற்க சொல்லுவாங்கல்ல திரும்பி பார்க்க மாட்டாங்க திரும்பி பாக்க மாட்டாங்க உத்தரவு அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே குரான் தெளிவா சொல்றான் என்ற அவர் செஞ்ச பாவங்களை வச்சு அவர் தௌபா இல்லாம மௌத்தா வீக்கிறார் ஏன்னா அவர்த பாவத்துக்கு அல்லாஹ் நரத்துல போடுவான் பாவத்துல வச்சு நரத்துல போடுவார் பாவம் செஞ்சா தண்டனை நன்மை செஞ்சா சொருக்கம் இதுதான் குரான் ஹரி அவன் எல்லாரையும் மன்னிப்பானா மன்னிக்காம சிலவங்களை நரகத்தை போடுவானா அது யாருக்கு நடக்கும் அது அல்லாக்குதான் தெரியும் அது அவன் இஷ்டம் அப்போ ஒத்தர் குத்தவாளி என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு பின்னால அவர் நரகம் போறார் நரகத்தை போடப்பட போறார் இவர்ட கண்ணுக்கு நரகம் விளங்குது அல்லா பிரான் சொல்றான் இந்த மனுஷன் சொல்லுவானாம் யா அல்லா நீ என்னைய நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக எனக்கு பதிலாக என்ன பொண்டாட்டிய நரகத்தில் போடும் இந்த மனைவிய நரத்துல போடு நரகத்த போடு கூட பிறந்தவங்களை நரகத்த போடுல தீ இல்ல ஏதா குடும்பத்தை எல்லாத்தையும் போடு நரகத்துல ஓமன் பிள்ளாரு உலகத்துல இருந்த அவ்வளவு பேரை நரகத்துல தள்ளு சும் தப்ப வச்சா போது எனக்கு ஓடும் என்ன தெரியுமா நான் தப்பாட்டில் நரகம் போறது பிரச்சனை இல்ல எந்த போறது பிரச்சனை இல்ல எதை கூட பிறந்தவங்க நரகம் போறது பிரச்சனை இல்லை சொந்த பந்தங்கள் நரகம் போறது பிரச்சனை இல்ல முழு உலகமே நரகம் போவட்டும் ஆனால் நான் நரகத்தை தப்போ இதுதான் நிலைமை யோசிச்சு பாருங்க நாங்களுக்கு சம்பாதிக்கிறோம் உள்ள குட்டி என்று முறையா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதுக்காக வேண்டி கொண்டு மோசடி செஞ்சுக்கொண்டு வட்டிக்கு எடுத்துக்கொண்டு அப்படி சம்பாதிக்கல முந்தி காலத்துல உள்ள நல்ல மக்களிட மனைவிமார் வைஃப்மார் மாப்பிள்ளமார் வேலைக்கு போக சொல்லுவாங்களா எங்கள்ட விஷயத்துல நீங்க அல்லாவும் பயந்து போங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்க நீங்க இன்றைக்கு வியாபாரத்துக்கு போறீங்க உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றுக்கும் கிடைக்கல போன வியாவரத்துக்கு போனீங்க வெள்ளை அந்த விட்டு ட்ரை பண்ணி ஒன்று கிடைக்கும் அப்படியா நீங்க வெறுங்கையோட வருவீங்க வெறுங்கையோட அன்றைக்கு நாங்க பட்டணியில சாப்பாடு இல்லைங்க அவங்க சொல்லுவாங்க நாங்க பசிய தாங்கிக்கொள்ள தயார் நீங்க வெறுங்கையோட வந்து அண்டைக்கு பட்டணி சாப்பாடு இல்லை அந்த பசியுடைய வேதனைய வருத்தத்தை தாங்க தயார் எந்த பவுசல அடிச்சாலும் பரவாயில்ல நாலு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வரணும்னு நீங்க அறமான முறையில சம்பாரிச்சு போனா எங்களுக்கு அந்த சாப்பாடை திண்டு சாப்பிட்டு அதால வளரக்கூடிய உடல் அந்த அந்த இந்த உடல் வளர்ந்து சாப்பாடால தானே அப்ப அதால வள வளரக்கூடிய உடல் ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த உடல் நரகத்துக்கு தான் தகுதி என்னே நபி சொல்லல்ல சொன்னாங்க அதனால எங்களுக்கு என்ன நரகத்துக்கு போயிற்று அந்த நரகத்துடைய வேதனை தான் தாங்க இயலா இந்த பசியுடைய வேதனைடா தாங்க இயலா எப்படி தெளிவா சொல்லுவாங்க இன்றைக்கு எத்தனை மனைமா அதை பத்தியே யோசனை இல்லை மாப்பிள்ளை என்ன யாரும் செய்யறாரு எவனை ஏமாத்துறாரு என்ன யாருக்கு என்ன செய்யறாரு என்ன ஹராம சம்பாதிக்கிறாரா அதை பத்தியே மாப்பிள்ள கை நிறைய குணாந்தா சரி அவ்வளவு தான் அவர் தான் நல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள யார் என்றா என்னத்த செஞ்சாலும் பரவாயில்ல நல்ல உள் எட்டிக்கிறார் நல்லா வாங்க வாங்கிருக்கிறார் நல்லா வச்சிருக்கிறார் குட்டி கூட போறார் நகை நட்டு சாப்பாடு அதி இதெல்லாம் நல்லா வச்சிருந்தா அவர் நல்ல மாப்பிள்ள இதுதான் துனியா உலகத்துடைய நிலைமை இது தான் ஹைர் வேதான சகோதரர்களே பெரியவர்களே நான் சொல்ல வந்த விஷயம் அஹ்லாக் இருக்குதே நல்ல பொணத்தால் தான் இஸ்லாம் வேகமா பரவும் பேச்சால் அல்ல புக்ஸ் எழுதுறது நல்ல புக்ஸ் எல்லாம் எழுதப்படணும் பேச்சுகள் பேசப்படணும் ஆனா வேகமாக மக்களிட உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள ஹிதாயத்துக்கு காரணமா அமைய போறது எது தெரியுமா நல்ல பொணம் எங்கள்ட்ட இந்த தனு தெனு கொடுக்கல் வாங்கல் அதை ஒழுங்காக அமையணும் அதுதான் இன்னைக்கு கவலையான நிலைமை முஸ்லீம்கிட்ட எங்களுக்கு மக்கியவங்களை ஒழுங்குமே எங்கட ஹாலோசி அதனால மேலான சோர்லை நாங்க எங்கட மௌத்துக்கு முந்தி நாங்க திருந்தோனும் மவுத்துக்கு முந்தி நாங்க ஒரு நல்லவங்க ஆவிடுவோம் நாங்க சவுபாட ரெடியா இருக்கணும் மவுத்துக்கு ரசூலா மவுத் ஆவறதுக்கு கண்ணியமான நபீசல்லம் ஹஜ்ஜிக்கு பின்னால ரெண்டு மாசத்து ரெண்டு மாசம் தான் கிட்டத்தட்ட ஹயாத்தோடு மவுத் ஆகிட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் இறங்கின உதவி வந்து வெற்றிகள் கிடைத்து மக்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வாரதையும் நீங்க பார்த்துட்டீங்க இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா செய்ய இத கருத்து என்ன தெரியுமா உங்களே அனுப்பின நோக்கம் நிறைவேறது உங்களுக்கு அல்லாடுவதை வெற்றிகளும் அப்போ மக்களும் கூட்டம் கூட்டமாக இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க உங்களை அனுப்பினே இந்த நோக்கத்துக்கு தான் அந்த நோக்கம் நிறைவேறது இப்ப போறதுக்கு ரெடியாவுங்க போறத்துக்கு ரெடியாவுங்கண்டா கருத்து இத்திர்பா செய்யுங்க அமல்வலை செஞ்சுட்டு பெருமை அடிச்சா ஒரு நன்மையும் இல்லை பேருக்கு புகழுக்கு பாராட்டுக்கு சும்மா செஞ்சு வேலை இல்லை இங்கேயுமே இங்கே ஒன்மையெல்லாம் நாலு பேர் புகழுவாங்க புகழுவாங்க அதுவும் செய்வாங்களோ இல்லையோ தெரியா ஆக்கிரா ஒன்றுமே கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அதனால மேலான சகோதரர்களே அமல்வல் செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறது இல்லை அமல் செஞ்சுட்டு இத்திருப்பா செய்வோம் சலாம் குடுத்ததோட தொழுது என்ன சொல்றோம் கருத்து பாவம் செஞ்சா தான் அமல் செஞ்சாலும் செய்யணும் ஏன் அந்த அமலை எப்படி செய்யணுமோ நபி எப்படி காட்டி தந்தாங்களோ அல்ல எப்படி எதிர்பார்க்கிறானோ அந்த மாதிரி அந்த அமல் நடந்திருக்காது தொலை போல எவ்வளவு நினைவு எல்லாம் வருது மறந்ததெல்லாம் நினைவார இடம் தான் சொல்லுக மறந்ததெல்லாம் வேணும் வரும் பழமைதான் அது எல்லாம் இருக்கு அப்ப பல யோசனை உடல் மசிதல இருக்கி ரூ எங்கேயும் இருக்கு இப்படிதான் பொதுவான எங்கடஹாலா வேதான சகோதரர்களே அப்ப தொழுகையா அல்ல எப்படி உள்ளட்சத்தோட பயபக்தியோட பேணிதலா தொலை சொன்னானோ அப்படி நாங்கள் தொலை இல்லை அதனால தான் நாங்கள் தொழுகத்தோட சலாம் கொடுத்துட்டு சொல்றோம் யாழ்லா நீ எதிர்பார்த்த மாதிரி நான் தொலை இல்லை உண்ட நபி காட்டின மாதிரி நான் தொலை இல்லை அதனால இந்த தொழுகையிலே இருக்கிற குறைகளை மன்னிச்சு என்ற தொழுகையை ஏற்றுக்கோ யாருலா அதுக்குத்தான் வித்தர்வாங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இந்த தீன் இன்றைக்கு முழு உலகத்துக்கும் தேவையான காமானு என்ன தெரியுமா தீன் தான் தேவை ஹிதாயத்து தான் தேவை அதனால் எங்களோட நாட்டில் அல்லா ஒரு பயங்கர சோதனை ஹிஸ்டரியில் இல்லாத ஒரு சோதனை ஒன்று உருவாகிட்டு இதுக்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் வரப்போது இதுக்கு பின்னால் நிறைய மக்களுக்கு அல்ல ஹிதாயத்தை கொடுக்க போகிறா ஒரு பிள்ளையால் நிப்பாட்டேலாம் ஒரு சக்திகளால் நிப்பாட்டேலா எப்போ எங்களுக்கு நாங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் இது நடக்கும் நாங்க மரப்பயணம் பழைய படி நாங்க தவறுகள்ல பாவங்கள்ல மாத்தமான வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் என்ற மரப்பயணம் கிடைக்கும் அல்லா பாதுகாப்போம் அடிக்கு மேல அடிதான் கிடைக்கும் ஏத கருத்தான் அல்ல எங்களையே திருத்தி எங்களோட கவனத்தை அந்த இந்த தீனின் பக்கம் அல்லாவின் பக்கம் திருப்புறதுக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு மாசத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு நிலைமையா தான் உருவாக்கினான் ஒரு நிலைமையா இருந்தா உருவாக்கினான் அந்த நிலைமைகள் வந்த நேரத்தை மட்டும் பயந்து கொண்டு பக்தியோட அழுந்து தொழுந்து நோம்பு பிடிச்சு கொண்டு இருந்து நெகமே அல்ல சீராக்கினத்துக்கு பழைய படி அவரேண்டா அது வேலையே இல்லை ஏமாத்தம் பாரு சுனாமி வந்த டைம்ல எல்லாரும் எப்படி பக்தியா இருந்தாங்க பள்ளிகள்ல இடம் இல்லை நோம்புல மாதிரி அது முடிஞ்சு போய் நாளில் ஆழ்கனி இல்லை அல்ல இந்த தக்குவா அல்ல எதிர்பார்க்கிறேன் அல்லா எதிர்பார்க்கிறேன் தொடர்ச்சியான தக்குவா நோம்பு மாசத்துல மட்டும் தக்குவாவை எதிர்பார்க்க இல்ல அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் கண்ணை பாதுகாத்து கால பாதுகாத்து வாயை பாதுகாத்து ஈக்கிற எல்லாத்தையும் பாதுகாத்து அவலோட பாதத்தோடு இருக்கிறத மட்டும் நல்லா எதிர்பார்க்க இல்ல நோம்புல தான் எல்லாரும் மௌத்தாவங்கன்னா பிரச்சனை இல்ல அந்த காலத்துல மவுத்து வந்தா எல்லாரும் துர்க்கம் போயிட்டு அப்ப எல்லா காலத்துலயும் மௌத்து வரையு அதனால அல்லஹா ஹஜ்ஜ கொண்டும் தக்குவாவதா எதிர்பார்க்கிறார் நோம்ப கொண்டும் தக்குவாவத்தான் எதிர்பார்க்கிறார் தொழுகையை கொண்டு தக்குவாவத்தான் எதிர்பார்க்கிறார் ஜக்காத்த கொண்டு தக்குவாவத்தான் நல்லா எதிர்பார்க்கிறார் சகோதர்களே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே எங்கெங்கட ஊறுகள்ல எங்கெங்கட மஹல்லாக்கள்ல சுத்தி வளச்சிரிக்க கூடிய அந்நிய மக்களிட விஷயத்த நாங்க யோசித்தோம் அவங்கள வர வைக்கோம் மஸிதுகளுக்கு வர வைக்க வேணும் வேண்டாம் மஸிதுகளுக்கு வர வைக்கோம் நாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் காட்டோம் எங்களோட நல்ல தகுதியான ஒரு நீண்ட நேரம் ஒரு மஷூராத்தர் உலமாக்கல்லவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்க கொடுத்து அந்த தலையங்கத்துல ஜக்காத் அதுல உள்ள நலம் என்ன அதுல உள்ள நஷ்டம் என்ன தக்காத் யாரு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் கொடுத்தா என்ன பிரயோஜனம் எதே இதுல தக்காத் கொடுக்கணும் ஒரு ஆடு இவ்வளவு ஆடு இருந்தா தக்காத் இவ்வளவு மாடு இருந்தா தக்காத் இவ்வளவு ஒட்டகம் தக்காத் வயல் செய்யறாங்க விவசாயம் செய்யறாங்க தக்காத் அந்த தக்காத்த பத்தி நல்ல தெளிவை விளங்கப்படுத்தணும் அவங்களுக்கு விளங்குற மாதிரி விளங்கப்படுத்தணும் இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது தக்காத்து நோக்கம் இதுதான் ஹச்ச பத்தி விளங்கப்படுத்தும் நோவை பத்தி விளங்கப்படுத்தும் நல்ல எல்லாருக்கும் படும் மேலான்னு சொல்ற அவங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் எங்கள்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருபத்தி அஞ்சு முப்பது கேள்வி தான் இருக்கு அவ்வளவுதான் மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த அவ்வளவு கேள்விக்கும் அல்ல பதில் எங்களுக்கு குரான் ஹதீஸ்ல இருக்கு மேலான சொல்ல இதுவோல நாங்க விலங்கப்படுத்துவோம் அன்பா விளங்கப்படுது எங்களுக்கு நாங்க சொல்லுக்கு வாங்க இல்ல அதுக்கு நாங்க அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் இஸ்லாத்தை பத்தி ஒரு தெளிவு கொடுத்து முஸ்லிம்களுக்கு ஏன் பள்ளி தேவை ஒரு தொழுகைக்கு எவ்வளவு இடம் தேவை ரோட்ல இருந்து கொண்டு கையை காட்டிட்டு போறேன்டா இப்படி எல்லாம் இடம் தேவை இல்லை ஒத்தொரு தொழு சுஜூ செய்யும் அப்ப அதுக்கு எவ்வளவு இடம் தேவை எத்தனை அடி நீண்ட மகலம் தேவை இதுவரை அவங்க பார்க்க தொழூர முறையை பார்க்கணும் இது சம்பந்தமாக நாங்க இதுவரையும் காட்டணும் தெளிவுகளும் கொடுக்கணும் எங்களோட அகலாக்கையும் காட்டோனும் அல்லா நல்ல எண்ணங்களை உருவாக்குவாங்க அவங்களே கவலைப்படுவாங்க பா நாங்கள் ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டோமே நாங்கள் ஒரு மடத்தனமான வேலையை செஞ்சிட்டோமே என்று கவலைப்படுவாங்க அதனால மேலான சொல்ல இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம் மக்கள் அமளி பாதித்து விஷயம் அதெல்லாம் ஏதோ ஒரு அளவில் வைத்து கொண்டு இருக்குது செய்கிறவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆ அது நடக்குது இந்த விஷயம் இந்த சகோதரர்களோட நல்ல அகலா அடுத்த சட்ட திட்டங்களை பேணி நடக்கும் நாட்டிட சட்டம் கொண்டிருக்கேன் தள்ளிய வீட்டினா வேண்டிய கேம கொடுக்க வேணும் என்று யோசிக்கிறது அதில் முறை என்னடைய நடத்தைகள் நாங்க ரோட்ல போறது வாரது நாங்க பள்ளி வந்தா வாகனம் உண்ட பார்க் பண்றது இது போல உள்ள விஷயங்கள் மக்கள் மக்களிட பார்வை எங்களின் பக்கம் போகுது முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இருந்து கொண்டு முஸ்லீம் என்ற ஐடென்டிஃபை இருந்து கொண்டு மாத்தமான வேலையை செஞ்ச ஏசுவாங்க தவறாக சாத்த விளங்குவாங்க அதனால மேலான சகோதரர்களே எங்களோட வெளி வாழ்க்கையிலையும் எங்களோட குடும்பங்கள் எங்களோட அக்க பக்கத்துல இருக்கிற அந்நிய சகோதரர்கள் தெரியும் இந்த பிரச்சனை டைம்ல அடுத்த அடுத்த வீட்டுல இருந்தவங்க கொடுத்த செய்தியாளால்தான் நிறைய பலவர்களோட வீட்டுக்கு வந்தாங்க அப்ப பக்கத்து அந்நிய மக்களோட அக்க பக்கத்து இருக்கிறவங்களோட நல்ல அஹ்லாப்போட நடந்திருந்த அவங்க சொல் நடக்கொத்தரும் அவங்களே காட்டிக் கொடுத்து அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட்டு எங்களோட விஷயம் எங்களோட மனைவி மக்கள் பிள்ளைய விஷயத்துல பிள்ளைய ஓதல் படிப்புடைய விஷயத்துல எங்களோட சம்பாதிப்புகள விஷயம் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்தை திருப்பி நாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக எங்களோட வேலை எங்களோட துவாக்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு இந்த இப்படியாக நல்ல குணங்களை காட்ட ஆரம்பிச்ச அல்லாஹ் இந்த நாட்டில் நல்ல நிலைமைகளை உருவாக்குவான் எனவே அல்லா சுபகானு ஆலா அவன் தீலுக்கு அவன் இஸ்லாத்துக்கு அவன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு அல்ல எங்கள் பாவித்துக் கொள்வானா எங்களால் நடந்த எல்லா குற்றம் எங்கட பெற்றோர்கள் தாய் தந்தையுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி வைப்பாயா ஹிதாயத்தை ஆமாக்குவாயா முழு உலக மக்களுக்கு ஈமானை களிமாவை நசிபாக்குவாயா அதுக்கு எங்களை காரணமாக்கி வைப்பாயா இந்த நாட்டுல நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயா நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கூடிய நல்ல தலைவர்களை எங்களுக்கு அமைத்து தருவாயாக்கூடிய ஒரு கண்ணியமான பாக்கியத்தை தந்தருள் தொழில்கள் ல வரக்கத் செய்ய யா அல்லாஹ் கடனாளிகளுடைய கடன் பாரங்களை நீசாக்கி வைய யா அல்லாஹ் குடும்ப பாரமுள்ளவங்களுடைய குடும்ப பாரங்களை நீசாக்கி வைய யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல اخலாக்க நல்ல குணங்களை எங்களுக்கு தந்த அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களை நீ பொறுnde கொள்வாயாக வ ஆఖிரு தவானா அல்ஹம்து